அவரு பெருமாள் ஆகலானும் பரிபூர்ண பரமானந்தோகமான சீதளத்தை பைத்தலான அமலமாயம் அற்புதமாயம் இருத்தலானும் வேதாந்தத்தை பார்க்கல என்றும் அர்த்த கம்பீரம் சமதம் எப்படி போல அர்த்த கம்பீரம் இங்கே ம் அக்க முடியாது அளக்க முடியாது பயத்தினார் இங்க என்ன சேதலம் மேலான ஆனந்தம் என்று சேதலம் அமலமாயும் அது இருக்கா இன்னொரு அப்படி போல இங்கேயும் தூய்மையாயும் அற்புதமாயும் இதுல வேதத்தையும் பார்க்கிறேன் என்றும் உருவாச்சாரியர் ஆகிய வாதராயனர் எல்லாத்துக்கும் நூலுக்கு ஆதி ஆசிரியர் அவர்தான் ஐயாறு ஆண்டுகளுக்கு முன்னால முதலியவர் மற்ற ஆசிரியர்கள் இருக்காங்க தாம் உபதேசிக்கும் பகுதிக்கு ஏற்க தமக்கு வேண்டிய வாக்கியங்களை அங்கங்கே எடுத்துக்கொண்டதே முண்டு என்றும் அதாவது இவர் எடுத்துக்கிட்டார் அதனால பார்க்கல வாக்கியங்களை நூலாக பூர்த்தி செய்ததை முன்னூறு குடங்களில் நிறைத்து என்றும் வாக்கியங்களை பூர்த்தி குடங்கள் நிறைத்து வைத்தார் யாரு அவங்களாம் முன்னாள் ஆசிரியர்கள் முதலானவர்கள் என்றும் அப்புறம் அதன கிரந்தங்களை இவ்வாசிரியர் குருவமாக ஆராய்ந்து அவற்றில் இன்னதே பூர்வபட்சம் இன்னது சித்தாந்த பட்சம் என தாம் தேர்ந்தது காட்சி என்றும் அவர்கள் என்ன பண்ணாங்க முன்ன இருந்தவங்கெல்லாம் பார்க்கல விசாரமா இருந்தது இவர் என்ன பண்றா குருவமாக கேட்டு காய்ச்சலாராம் காய்ச்சல் கேட்கறதுன்னு அர்த்தம் அது இது பூர்வபட்சம் இது சித்தாந்த பட்சம் என்ற ஆராய்ச்சியின் பிரகாரம் அதை காய்ச்சல் விசாரம் பண்ணி பிரிக்கிறது இந்த காய்ச்சல் அப்புறம் ஆக்கிய ஆக்கியான முதலியவற்றை ஒழித்து சாராம்சமான பிரகதார்த்தங்களை தமது அனுபவ பலம் கொண்டு பலபட விசாரித்ததை கடைந்து என்றும் ஆக்கியானா இங்கே போட்டு பாருங்க புரட்சி ஒருத்தான் அதாவது நம்ம காணாத வரலாறு இப்போ ராமாயணம் பரவாயில்லை நம்ம பார்த்தோமா இதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாது அதில் ஆக்கியம் நடந்த கதைனா அர்த்தம் நடந்த கதை நடக்கிற கதை நடந்து போன கதை பரவஷம் ஆக்கியாய்கு சொன்னாக்க ஒரு பொருளை விளக்கிறதுக்கு பிரத்யட்சமாக இருக்க போல காட்டுறது அது விவாதமன் பேர் உபமானம் சொல்ல உபமானம் உபமானம் அது கற்பனையாக இருக்கலாம் உண்மையாகவும் இருக்கலாம் கலந்தும் இருக்கலாம் அப்படிங்க ஆக்கிய நடந்ததில்லை மதிமுக அப்படிங்கிறாங்க என்றும் பிரம்மாண்ட ஐக்கிய ஞானத்திற்கு முக்கிய உபயோகிகளான பதார்த்தங்களை தமது மனதிலே தாரணை செய்ததை எழுத்து என்றும் இந்த வார்த்தைகள் எல்லாம் சமஸ்கிருத வார்த்தைகள் எல்லாம் தாரணை செய்தது நமக்கு அவைகளை பத்தியரூபமாக பத்திரூப பிரபந்தமாக செய்ததை அளித்தேன் என்றும் பத்தியூபம்னா செயல் அர்த்தம் கத்திய ரூபம்னா அர்த்தம் இந்த பத்திய கத்தியம் செய்ததை அளித்தேன் என்றும் இக்காரணத்தால் இந்நூறுக்கு கைவெல்லிய நவநீதம் என நாமிட்டேன் என்பார் கைவிலே நவநீதத்தே என்றும் கடைஞ்சி எடுத்து வெண்ண வருது கைவி என்ன கொடுத்தேன் என்றும் இதை குருமுகமாகவே கேட்டு அனுபூதி பெற்றவர் அதான அவங்களா படிக்கிறதில்லை குருவுமா கேட்கணும் அனுபூதியும் வரணும் அப்படி செஞ்சாக செய்யத்தக்கவையெல்லாம் செய்து அடைத்தக்கவை அடைந்தேன் என்னும் அமைதிருவமான நிரந்த திருப்தராய் கதகத்திறன் செய்து முடித்தேன் என்று தடையற்ற ஆனந்தம் உண்டாகும் சம்சார அனர்த்தத்தினும் முத்தராவார் யாவர் என்பார் சம்சாரம் என்று சொல்லக்கூடிய துக்கத்திலிருந்து விடுபட்டு மூச்சமடைவார்கள் என்று சொல்வதற்கு விடைய மண் அலைவரோ பசியிலார் என்றும் கூறினார் அதனாலே விஷயமாகிய மண்ணை தின்று உலகத்திலே சுகபுத்தி சத்திய புத்தியோடு அடையமாட்டார்கள் சொல்லப்பட்ட கையெழு நிவனத்தை குருமுகமாக கேட்டு அனுமதி பெற்றவர்கள் அதனாலே என்ற அர்த்தம் என்றும் கூறினார் எடுத்தேன் என்றது சம்பந்தம் குடையமன் தின் அலைவரோ வசீலார் என்றது அனத்தறிவத்தி ஆனந்த பிராப்திமான என் பாய என்ன சொல் புதாபரித்தில சம்மந்த பத்தி வளர்க்கிறார் சம்பந்தம் கிரந்தத்திற்கும் விடயத்திற்கும் பிரதிபாத்திய பிரதிபாதபாவ சம்பந்தம் அதை பத்தி வளர்க்கிறாரு இப்போ பிரதிபாத்தியா சொல்லுவது பிரதிபாதகம் சொல்லப்படும் சொல்லுதல் பிரதிபாதம் சொல்லப்படுவதுன்னு அர்த்தம் இந்த கா வந்த சொல்லுதுன்னு அர்த்தம் பிரதிபாதக்சாத்தி பிரதிபாதகம் பிரதிபாத்தியம் சொல்லப்படுவது சொல்லுவது சொல்லப்படுவது சொல்லுவதல் சொல்லப்படுதல் அப்பாவ சம்பந்தம் எப்படின்னு சொன்னா கிரந்தம் பிரதிபாதகம் கிரந்தம் சொல்லக்கூடியது விஷயம் பிரதிபாத்தியம் சொல்லப்படுவது அந்த புத்தகத்தில் உள்ள விஷயத்த சொல்லப்படுவதுன்னு அர்த்தம் யாது பிரதிபாதனம் செய்வதோ அது பிரதிபாதகம் எது சொல்ல சாமர்த்தக்கோ அதுக்கு பிரதிபாதகம் பே பிரதிபாத அர்த்தம் யாது பிரதிபாதனம் செய்ய இலக்கியமாமோ சொல்வதற்கு எது தகுதி உடையதோ அது பிரதிபாத்தியமாம் என்று இந்த விஷயத்தில் சொல்லுதல் சொல்லப்படுதல் விளக்கிறார் அதாவது சொல்லுதல் என்ன கையில் நோடியதுன்னு பேருனா மோட்சா மோச்ச பற்றி சொல்லுங்க இந்த நூல் மோட்சத்தை அடையிறதுக்காக சொல்லப்பட்ட நூல் என்ன அர்த்தம் அதே மாதிரி கைவில் அவனேதம் அப்படின்னு சொன்னா மோட்சத்தை பற்றி சொல்லக்கூடிய மோட்சமாக்கிய சொல்கிறேன் அப்படின்னு அர்த்தம் விஷயம் என்ன இருக்கும் அங்க ஜீவபெருமையாக தீர்க்கணும் மோச சொல்றேன் சொல்லிட்டு வைத்தியனாக்கா வைத்தியம் அப்புறம் சினிமா கதை சொல்லாக்கா பொருந்தமா சம்பந்தம் இல்லை சம்பந்தம் இல்லைன்னு அர்த்தம் சொல்லுதலுக்கும் சொல்லப்படுவதற்கு சம்பந்தம் இருக்கணும் அதனால தான் இந்த நூல் வேதாந்த நூல் வேதாந்த நூல்ன்னு பேர் கொடுத்துட்டு வேதாந்த விஷயம் பேசணும் அதனால வேதாந்த விஷயம் சொல்லக்கூடிய இதற்கும் வேதாந்த விஷயம் பேசக்கூடிய இதற்கு சம்பந்தம் இருக்கிறதுனால எடுத்து அந்த சம்பந்தம் சம்பந்த சேர்த்திக்கணும் அதிகாரிக்கும் பழத்துக்கு சம்பந்தம் சொல்ற அதிகாரிக்கும் பலத்திற்கும் பிராப்பிய பிராபகம் பிராபியம் பேரு பிராபகன் பெறுபவன் கேட்போட்டிருக்கு அதனால பலம் பிராபியம் அதிகாரி பிராபகன் அதிகாரி வந்து அடைவன் யாதொன்று பிராபுத்தமாவோ அது பிராபியம் எது நமக்கு அடையக்கூடியதோ அதான் பிராபியம் பிராபியம் பேரு எவனுக்கு பிராப்தமாவோ அவன் பிராபகன் எவனுக்கு அடைய அடைப்படுவது சம்பந்தம் அடைப்படும் உண்டோ பிரபகன் அடைந்தவன் அர்த்தம் அதிகாரிக்கும் இது வரைக்கும் படத்துக்கும் சம்பந்தம் அதனால அதிகாரி பலத்தை விரும்புகிறான் அதனால் அதிகாரிக்கு முத்தியாக பலத்தை கொடுப்பதற்கான எழுத்தளித்தேன் சம்பந்தப்படுத்தணும் அதன் பிறகு விசாரத்திற்கும் கருத்து கர்த்தவிய சம்பந்தம் உண்டு அதிகாரி கர்த்த விசாரம் கர்த்தவியம் செய்பவன் யாவன் அவன் கர்த்தாவான் யார் செய்ய யோக்கியமோ அது கர்த்தவியம் ஆகவே இந்த நூல் படிக்கிறதுனால அதிகாரி விசாரம் செய்யக்கூடிய தகுதி வருகிறான் விசாரம் செய்யக்கூடிய கருத்தம் கர்த்தவியம் அதற்காக விசாரம் செய்வதற்கு விசாரம் செய்யக்கூடிய தகுதி உண்டாக்கி விசாரம் செய்வதற்காக இந்த நூலை எடுத்துக் கொடுத்தேன் எடுத்து அர்த்தம் சம்பந்தப்படுத்தும் அப்புறம் ஞானத்துக்கு இந்த நூலுக்கு சம்பந்தம் விசார சம்பந்தம் கிரந்தத்திற்கும் ஞானத்திற்கும் ஜன்னிய ஜனகபாவ சம்பந்தம் விசார வாயிலாக கிரந்தம் ஞானத்திற்கு ஜனகமாம்யானு சொல்லுவோம் சொல்லப்படும் அப்ப விசாரம் வந்து ஜனகம் உற்பத்தி உற்பத்தி ஆக செய்யக்கூடிய பகுதியுடைய அர்த்தம் ஜன்னியம்னா உற்பத்தி ஆனதுன்னு அர்த்தம் ஞானம் ஜன்னியமாம் உற்பத்தி பண்ணுவது யாது அது ஜனகமாம் உற்பத்தியாமோ அது ஜன்னியமாம் அதனால இந்த நூலின் மூலமாக செய்யக்கூடிய தகுதி எடுத்துக் கொடுத்தேன் எடுத்து அளித்தேன் பெற வரக்கூடியம் உண்டாவதற்காக எடுத்து அளித்தேன் அது ஜனஜன்யமான சம்பந்தம் பேரு இப்படி புது சம்பந்தங்கள் இன்னும் அநேகம் உள்ள இது இன்னும் ஏராளமா இருக்கு ஆனாலும் பிரபஞ்சத்திற்கு காரணமான ஞானமும் பிரபஞ்சமும் ஜனன மரண ரோபமான துக்கத்திற்கு ஏதுவாகலின் அப்படி அனர்த்தமா துக்கமும் அர்த்தமா ஆகவே அனர்த்த நிவர்த்த பரமானந்த பிராப்தியும் மோட்சம் எனப்படும் மோட்சத்தை இலக்கணம் சர்வதுக்க நிவர்த்தியும் பரமானந்த பிராப்தி சாஸ்திரங்கள்ல சாதாரணமா அனர்த்த உயர்த்தி ஆனந்தபராசி சொல்லுவார்கள் எல்லா அதில் சேர்த்துக்கணும் சர்வங்கள் சர்வதுக்க நிவர்த்தி பரமானந்த பிராப்தியும் சேர்த்திக்கணும் இது கிரந்தத்திற்கு பரம பிரயோஜனமா மேலான பயன் இதுதான் அவாந்திர பிரயோஜனம் ஞானமா அவாந்திர பிரயோஜனம் இடைப்பட்ட பிரயோஜனம் முத்தி என்று சொல்லக்கூடியது முடிந்த நிலை அதற்காக இருக்கிறது ஞானம் இது அதிக அடுத்த நிலை இருக்கு அடுத்த நிலை இன்னும் அதற்கு அடுத்த அவாந்திர பிரயோஜன்தான் யாதோல பொருடலுக்கு அபிலாஷம் உண்டாமோ அது பரம பிரிவோஜன்தான் அதிக ஆசை இருக்கிறது எதுவோ அதான் பரம பிரிவோஜனம் அதனையே புருஷார்த்தம் என்பன் என்ன ஜீவன் அர்த்தம் அவன் அடையக்கூடிய பொருள் புருஷார்த்தம் அறம்பு இன்பம் வீடு என்று நான்கு தர்மார்த்த காமமோச்சவன் சொல்லுவார்கள் அது நான்கில் முக்கிய புருஷார்த்தம் வீடுதான் மற்ற ஒன்று கவனப்பிரசா புருஷார்த்தம்னு பேர் அவாந்திர பொருசார்த்தாந்திர பிரிவாஜ் முக்கிய பிரிவாக சொல்லப்படும் போது எல்லாத்துக்கும் பொருந்தும் உதாரணமா வாழை மரம் உண்டாக்குறோம் வாழை மரம் முக்கிய பெருசார்த்தம் தார் தான் வாழைத்தார் ஆனா இடையில உள்ள பெரியவாதம் எல்லா எடுத்துக்கலாம் எட கம்மியார்த்துக்கலாம் நாடு கழிக்கலாம் அதன் பிறகு பூ எடுத்துக்கலாம் புங்க எடுத்துக்கலாம் இதெல்லாம் அவங்க பாலத்துவ போச்சாக்க தார்கள் தான் பண்ணுவாங்க இதெல்லாம் கணக்கு பண்ணுறதில்ல எத்தனை தார் அது என்ன விலை எவ்வளோ லாபம் இதான் கணக்கு பண்ணுவாங்க அப்படி போல இங்க முக்கிய பிரயோஜனம் பரம பிரயோஜனம் சொல்லக்கூடியது சரதுக்கரை பரமானந்த பராஜம் முக்கியதான் முக்கிதான் அதற்கு அடுத்தபடியாக இருக்கிறது ஞானம் அதற்கு அடுத்தபடி இருக்கிறது விசாரம் இப்படி படிப்படியா போகும் இதருஷார்த்தம் ஜீவர்களால் அடையக்கூடியது நான்கு முக்கிய புருஷார்த்தம் இவடுதான் அவர் அபிலாசை துக்க நிவர்த்தியிலும் சுக பிராப்தியிலும் சர்வ பொருடலுக்கும் உள்ளதா எல்லாரும் துக்க நிவர்த்தியிலும் சுக பிராப்தியிலும் எல்லாருக்கும் லட்சியம்தான் அதனால அதுவே மோட்சத்தின் சொல்வமாம் மற்ற மாற்றங்கள் இருக்கலாம் சோலோகம் சாயிபோ சார்போ சாயஜம் இதெல்லாம் அவாந்த பிழைகள்தான் அது சர்வத்தனே பரவானதா பிராப்தி உண்டாகிறது இல்லை பிறகு என்னவருக்கு இடைப்பட்டது தற்காலிக நிவர்த்தி சுக்க நிவர்த்தி தற்காலிக அசோகம் கிடைக்கும் அது தேவையில் வேறு கிடையாதுல்ல பயமாசம் முற்றிலும் போறதில்ல ஓரளவுக்கு போயிருக்கும் இது அப்படி இல்லை பயமாசம் முட்டிலும் நீங்க போகுது இதுதான் கைவல்லிய முத்தியம் மோட்சம் சுக பிராப்திக்கும் துக்க நிவர்த்திக்கும் சாதனம்தான் சாதன சாத்தியவாக சம்பந்தம் ஆயினும் சுக பிராப்தி துக்க நிவர்த்தி ரூபமானது இருக்கு சுகப்பிராப்தி துக்க நிவர்த்தி ரூபமானது அல்ல என்ன சாதனமா இருக்கு இதனால் ஞானம் அவாந்திர பிரயோஜனமாம் யாதொரு வத்தியின் வாயிலாக பரம பிரயோஜனம் பிராப்தியாமோ அது அவாந்திர பிரியோஜனம் எனப்படும் மூலமாக ஒரு காரியம் முடியுதுன்னா அது இடையில வருது பிரயோஜனம் பேனா இருக்கு பேனா மூலமாக எழுதினம் எழுத்தனவுக்கு பிரயோஜனம் பேனா அவாந்திர பிரயோஜனம் இடையில இருக்கு அப்படி வச்சுக்கலாம் அப்படிப்பட்டது ஞானம் என்னை ஞான வாயிலாக முத்திரோகமான பரம பிரயோஜனம் பெறப்படுவதில் அவந்த பிரயோஜனமா கிரந்த உண்டாகுது அந்த ஞானத்தின் பயன்தான் முத்தி அந்த ஞானம் மூலமா விசாரம் செய்யணும் என்ன ஞானம் சொல்லுவார்கள் அப்புறம் அதற்கு மேல சிவகர்தம் படிக்கிறது சிறுவனங்கள் தொகுத்து சொல்லிய உருவகத்தால் உருவக அண்ணின் பெறுறதுக்கு இந்நூலானது சகல வேதாந்த சாஸ்திர்த்த சாராம்சங்களையும் சூத்திரம் போல சூத்திரமெல்லாம் பல்வகை எழுத்தை சில்வகை பொருள் பல்வகை பொருளை எழுத்தில் செவ்வநாடியில் சிறுத்தி இருவது சூத்திரம் சூத்திரம் பல பொருள் இருக்கும் அது சுருக்கமாக சில எழுத்துக்கெல்லாம் காட்டுறது திருக்குறள் அதுதான் அதனால பல்வகை பொருளை சில்வகை உதாரணம் கண்ணாடி சிறிய கண்ணாடியில் பெரிய உருவம் தெரியும் அது போல திப்பநுட்பம் செறிஞ்சது சூத்திரம் என்று சொல்லப்படும் அது இந்த இதெல்லாம் சூத்திரம் போல இருக்குறேன் ஒரு இடத்திலாவது இந்த நூல் மதிய சொல்ற மரியாதை இன்னும் ஒரு இடத்திலாவது வேதாசாஸ்திரத்துக்கு விரோதம் இல்லாதது என்றும் இதுக்கு வராது விரோதம் சொல்ல முடியாது முக்கிய உபயோகிகளான பதார்த்தங்களை பிரதிபாதிப்பது என்றும் உபயோகமான பதார்த்தங்களை பிரதிபாதிக்கிறது ஏனைய பாஷா கிரந்தங்களோடு இணையானது என்று மற்ற தமிழில் எத்தனையே வேணாம் சாத்திருக்கலாம் அதுக்கு சமானமல்ல இது வளர்ந்தது சர்வ பாஷா கிரந்தங்களிடம் உத்தமத்தமாம் என்பதும் பெற்ற உத்தவம் அல்ல உத்தமோத்தவம் பெருதிக்கெல்லாம் முக்கியமானது எல்லாம் முக்கியமானது என்று இப்படி இந்த சாஸ்திரத்துக்கு பெருமை சொல்ல முடியும் என்று காற்றார் வெங்கடேச முகுந்தனை வணங்கி சொல்லும் கைவல் என தத்துவ விளக்கம் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்திரு படலமாக வகுத்துறை செய்கின்றேனே அவதாரிகை இந்நூலின் படல வகையும் அவையடக்கமும் கூறுகின்றார் அதன்பொருள் முத்தனை சம்சாரபந்தம் விடுபட்டவனை வெங்கடேச முகுந்தனை வேங்கடமென்னும் மலைக்கு இறைவனான திருமலை என்னை ஆள் கொண்ட கர்த்தனை என்னை அடிமை கொண்ட கருத்தனை வணங்கி சொல்லும் என் முயமாக வணங்கி சொல்ல எடுத்துக்கொண்ட கைவெல்ல நவநீதத்தை கைவல்லிய நவநீதம் என்னும் பெயரை உடைய இந்த தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் இருபடமாக வகுத்து வைத்து வைத்து உரை செய்கின்ற சொல்லுகின்றேன் புத்தி இவைகளின் முறையே ஞானிகளுக்கும் பக்திமான்களுக்கும் கொடுப்பவன் உவந்தன் ஆம் ஒரு அர்த்த என்பது விடுபட்டவன் என்றும் சுபாவமாக சம்சாரபந்த இவனுக்கு இல்லை சர்வாத்மானது யாத சகாயமும் அபேல் பிரபஞ்ச சிறுட்டியை சுதந்திரனாக சுவே பண்ணின்றமையால் கர்த்தாவான் இங்க விஷ்ணு சாஸ்திர நாம பாஷ்யத்தில் நாராயண தேசிகர் என்னும் நாமத்திற்கேய வெங்கடேச முகுந்தன் என்றார் அவர் நாராயண தேசிகர் என்றார் குருநாதர் அதை வெங்கடேச முகுந்தன் சொன்னதுனால திருப்பதி அனாதிபதிக்கும் உரியது குருநாதர்க்கும் உரியது ஆக சிலரடியாக ரெண்டு பேரும் உரியது சொல்றாங்க குருவருள் உடையோர்க்கே சகல சுருதி பொருள்களும் உள்ளவாறு தோன்றும் மகளின் என்னையால் கொண்ட கற்பனை வணங்கி சொல்லும் என்றார் குருவருள் இருந்தாக பொருள் விளங்கும் நான்கு இருபையில் குருவருள் ஒன்று அது இருந்த பொருள் விளங்கும் இல்லைன்னா பொருள் விளங்குறதில்லை இதனால் குருவினது திருபாவளம் கொண்டு இந்நூல் சொல்கிறேனே அல்லாமல் தனது புத்தி வழி கொண்டு சொல்லவில்லை என்பது குறிப்பு ஜீவபிரம்மங்களின் ஐக்கிய ஞானத்தை பிரகாசிப்பித்தலால் முதற் படலத்திற்கு தத்துவளக்கம் என்றும் அதன் கண் சந்தேகங்களை தெளிவித்தலால் இரண்டாம் படலத்திற்கு சந்தேகம் தேர்தல் என்றும் நாமன் சூட்டினார் படலம் கிரந்த வேதம் அதாவது நூலின் உட்பிரிவு பாயிரம் முட்டிற்று ஏழு பாடல்கள் ஆரம்பம் நித்திய வித்தியங்கள் நிர்ணயம் தெரிவு வேகம் மத்திய விகபரங்கள் வருபோகங்களில் நிராசை சத்திய முறைக்க வேண்டும் சமாதி என்று முத்தியை விரும்பும் நீச்சை மொழிவர் சகாதனின் நான்கு கணபதி கையில் நவநீதம் முதலாவது தத்துவ விளக்க படலம் தத்துவம் உண்மை அர்த்தம் உண்மை அதான் வஸ்து அதா பொருள் அதான் பிரமத்துக்கு கிடையாது அதை விளக்கிறது இந்த பிரிவு படலம் அவர் குரு சிவட சம்பாத ரூபமாக அர்த்த நிறுவனம் செய்வதால் அனாயாசமாக போதம் உண்டாம இந்நூல் நூல தொடங்கி இது கேட்கும் அதிகாரிக்குரிய சாதனங்களை இங்கே கூறுகின்றார் ஒரு நூல் சொல்றதுக்கு சில முறைகள் வச்சுக்கிறாங்க ஊசி சம்பிர சம்பிரதாயம் அல்லது அப்பன் மனம் சொல்ற மாதிரி இல்ல கணவன் சொல்ற மாதிரி அல்ல தேவனை வச்சு தேவ் சொல்ற மாதிரி அல்லது தேவி சொல்கிற மாதிரி அல்லது விவேகன் மாசு சொல்கிற மாதிரி இப்படி எல்லாம் வச்சுக்கிறாங்க தெய்வ காலாத்திரம் சிவபெருமான் தேவிக்கு சொல்கிற மாதிரி அந்த சாஸ்திரம் அப்படி சாஸ்திரம் வச்சுக்கிறது இது வந்து குரு சிஷிய சம்பிரதாயமாக வைத்து கொண்டிருக்காருன்னு அப்படி சொல்றதுனால விமான அனாயசியமாக வரும் ஏன்னா சிஷியர் கேட்கறதுனால குரு சொல்கிற மாதிரி இருக்கிறதுனால பிடித்தமாக இருக்குன்னு அனுப்பி நிச்சயமான தன்மையை அறியா நிற்கும் விவேகமும் மத்தியமான இகலோக பரலோகங்களில் ஒரு போக நிராசை முறையே கர்மஜன்யமாய் வருகின்ற மாலை சந்தன முதலியனவும் அதெல்லாம் இடையிடையே போடுறது அது எதுக்குள்ள அவதாரியான அர்த்தம் முறையே கர்மஜன்யமாக அவதாரம் அதுக்குள்ளது எப்படியா வருது கர்மஜன்யமா வருது அது என்னென்ன மாலை சந்தன முதலியனவும் எவ்வளோத்துக்குரியது அப்புறம் ஸ்திரி முதலிய அமுத முதலியனவும் பலபத்துக்குரியது ஆகிய போகங்கள் விராகம் ஆசையின்மை ராகம் பொருள் ஆசையின்மை அர்த்தம் வைராக்கியம் ராக சம்பந்தம் வைராக்கியம் இவ்வளோ பொருள்கள் ரெண்டிலையும் ஆசை வழங்கும் விட்டா வைராக்கியம் முழுவு பெற்ற அர்த்தம் இல்லையாது விட்டு இருந்தால் கால்பாக அர்த்தம் அதுக்கு இழா இருந்ததுன்னா ஞானமார்த்த அகதியிலே அர்த்தம் சமாதி ஆடு கோட்டம் சமாதி சர்க்க சாம்பத்தியம் மூச்சியை முத்தியை விரும்பும் இச்சயம் மோட்சத்தை அடைய விரும்பிருக்கும் இச்சயம் ஆகியம் வரைக்க வேண்டும் உண்மையாக அதிகாரிவாக கூறத்தக்க சாதனம் என்று மொழி வரும் என்று சொல்லுவர் பெரியவர் என்று அப்படி பெரியவர்கள் சொல்லுவார்கள் எல்லா நூலாக்களும் தனக்கு முன்னாடி காட்டிக்க போவார்கள்சம் இன்மையதும் கிரியின்மேதுமாம் இதுதான் நிர்ணயம் நிர்ணயம்ல அது உள்ள நிலையம் தான் பிரபஞ்சம் நாசம் கிரியை உடையதுமாம் என்றும் தன்மை பிரபஞ்சக்கே எப்போது அடியும் பொருள் தான் கிரிவுடைய செயல்பாடு பரிணாமதி உடையது இவைகளின் பகுத்தறிவு விவேகம் விவேகங்கள் பரலோகங்களில் உள்ள போகங்களில் அனித்த துக்காதி தோட தரிசனத்தால் வாந்தாசனம் வாந்திவண்ணிய அன்னம் போலவும் மூத்திரம் போலவும் புரிச புரிசங்களில் போல மலங்கள் அறுவரு புற்று ஆசை விடுவதேத்திர்த்த வளபோக விராகும் தவற மாட்டோம் நம்ம வெளியே போகுது ஆனாலும் வெறுப்படை மூத்திரம் நம்முடைய உடம்புல இருந்தால் வெளியில் கிளம்புது ஆனால் விரும்பறது இல்லை மலம் அப்படிதான் வெளியே போகுது விரும்புறதில்லை என்ன அது மட்டும் விரும்பாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னா அதுல அழுக்கு திருவாடை அதன்பு கிடையாது அஞ்ஞான காலத்தில் இந்த இலோக உள்ள பொருள்கள் பரலோகத்தில் உள்ள பொருள்களும் ஆசீர்வாதத்தான் செய்யும் காலம் அதன் பிறகு விவேகம் சட்சாசனாலையும் வேகம் பண்ணும்போதுதான் விசாரம் கிடைக்கும் பெரிய குருவான சொல்லி சொல்லி சாஸ்திரத்தில் படிச்சு படிச்சு வரணும் சின்ன குழந்தைக்கு சில நாட்கள் சொன்னா புரிஞ்சிடும் ஆனா இன்னும் பெரிய குழந்தைங்க புரிகிறதே இல்லை எத்தனை நாள் படிச்சாலும் அவ்ரம் ஆகவே இதாக சமம் முதலிய ஆறின் பிராப்தியே சமா சம்பத்தி சமம் தமிழ் உடல் சகித்தல் சமாதானம் என்று சொல்லக்கூடிய ஆறு திரத்தை ஆறு பிரம்ம பிராப்தியும் அனர்த்த நிவர்த்தியும் மோட்சத்தின் பிரம பிராப்தி பிரி அடைகிறது அனர்த்த நிவர்த்தி துக்கத்திலிருந்து இவற்றின் கே உலதாக மூச்சத்துவம் நிச்சயம் வரணும் இதலிய ஆரையும் ஒரு சாதனமாக எண்ணி இருப்பதால் சாதனம் ஒன்பது அல்ல என்பார் நான்கே என தேற்றம் கொடுத்தார் ஆறு பதி மூணு ஒன்பது அல்ல இது ஒண்ணுதான் நான்கு நான்கு கொடுத்தார் சக்தியை உரைக்க வேண்டும் என்பது பாடமாயின் வைராக்கியமும் வழியின் அளவு கூற வேண்டும் என்று பொழுத்துக் கொள்க சத்தியம் உரைக்க வேண்டுமே இருக்கு சக்தியின் வேண்டும் திருத்தம் பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கிட்டு படித்தாலும் தவிர தவறில்லை அதுக்கு அர்த்தம் என்ன சரீரத்தை தான் பேசுறது வைராக்கியம் எல்லாம் மனதை பேசுறது சமந்தமிடல் சைத்தல் சமாதானம் சிறத்தை இதெல்லாம் அது பலமாக இருக்கணும் விவேக பலமாக மன சம்பந்தம் வைராக்கிய சரீர சம்பந்தம் தான் சரீர திறமாறதுக்கு வந்தால் வைராக்கியம் பேசலாம் சரீரடங்கள் வைராகலாம் பேச முடியாது உடம்பு எந்த பொண்ணும் சாப்பிட்டாலும் ஒத்துக்கிற மாதிரி இருந்தால் வைராக்கியம் பேசலாம் ஒத்துக்கோவில நோய்கள் மருந்து கட்டுப்பாடு என்ன வைராகியம் பேசுறது முடியாது அதனால சக்தி உரைக்க வேண்டும் சக்தி அனுசாரமாக வைராகிய பேசலாம் ஓரளவுக்கு வச்சுக்கலாம் அப்படி அர்த்தம் பண்ணிக்கலாம் சாதனா நான்கினுள்ள முன்ன விவேகத்தை சொன்னது முன்னே விவேகம் உள்ளதாயிட்டான் பின்னர் வைராக்கியாதி உத்திரசாதனங்கள் சாதனம் நான்கனு உள்ளே முன்னர் விவேகத்தைச் சொன்னது உன்னை விவேகம் உலகாயிற்றான் வைராக்கியாதி உத்திரசாதனங்கள் மேல் சாதனம் உழவாகும் உத்தர சாதனங்கள் உழவாகா ஆகலேன் மேல் சாதனம் கிடைக்காது விவேகம் விவேகம் வைராக்கியம் அப்புறம் தனசை பத்தி மூச்சு தீவிரம் அடையும் அப்ப மூச்சத்துல இடப்படும் விவேகம் தீவிரமா வந்தா தான் பின் சாதனங்கள் பலப்படும் இல்லைன்னா பலப்படாது அது விவேகம் தான் சாஸ்திரத்தின் மூலமாக சசாத்தின் மூலமாக வரணும் வராது படிக்கும்போது அவிவேகம் தான் வரும் என்பது சமம் தம்மம் பிள்ளல் சகித்தல் சமாதானம் சிறந்த யார சமமாக கரணண்டம் சமம் புற கரணம் அமர் தரு தருத்தலே விடல் என்றாகும் காமமாதிநட சகித்தல் சம சர்க்க சம்பத்திகளின் நாமமும் அவைகளின் இலக்கணமும் கூறல் பத பொருள் சமம் தமம் விடல் சமாதானம் சிறத்தை சமம் தமம் உபரமம் திஜிச்சை சமாதானம் சிரத்தை எனும் இவை நான்கணம் தமம் தமமாவது புறக்கணதம் வாகிய கரணங்களை தண்டித்து சத்தாதி விடயங்களில் நின்றும் தகைதலாம் அமர்தரு கர்மம் பற்றாது ஸ்திரீ தனம் ஜாதி அலிமான முதலிய சாமக்கிரிகளோடு பொருந்திய சகல கர்மங்களையும் பரிசியாமற் யாகமும் செய்தலே விடல் என்று ஆகும் அபர்மம் என்று சொல்வதான் சவித்தல் தீர்ச்சியாவது அமர் செய்யும் காமம்மாதிவரின் மயக்கத்தைச் செய்யும் காமுதலியவை பூர்வாசனையினால் அந்த கரணத்தில் எழுமாயின் அடக்குதல் வேகத்தினால் அவற்றை விரிவிடாமல் அடங்கச் என்று என்றும் வெயில் சீதம் பசி தாகம் முதலியவற்றை சுபாவமாக சகித்தலை திச்சை என்றும் கூறுவர் மம்மர் எனப்பாடது தொலை நோக்கி மவர் என பெரும் இந்த பைராக்கிய நடப்படுவதற்கு துதிச்சை த சம சமா சம்ப மூச்சு தேவைப்படும் சமம் ஆக்கண தண்டம் உள்ளேயே இருக்கிற எண்ணங்களை அங்கேயே அடக்கணும் வெளிவிடாம தடுக்கணும் இது பேரு ஆனால் வாசனா பலம் இருந்தால் தடுக்க முடியாது வெளியில் வரும் அப்போது இந்திரியங்கள் மூலமாக தடுக்கணும் மனம் வெளியில் செல்லாலும் கூட இந்திரியங்களை மூடணும் இந்திரியங்கள மண்ண அப்போ ஓடு அப்படின்னு சொன்னாக்க சமீதமம் விடல் உபரமம் அதாவது அது வேண்டாம் அது துக்கம் என்று விசாரணை பண்ணணும் சகித்தல் அப்போ ஓடுது அப்படின்னா இதை போடாமல் சகித்துக் கொள்ள வேண்டியதுதான் என்ன நீ தடுத்துக்கிட்டே இருக்கீங்க எங்களுக்கு தேவைப்படுது என்று அந்த மண்ண வாத ஆட்டணும் ஆனாலும் பொறுத்துக்க வேண்டியதுதான் அப்படி சவாலும் சொல்லணும் சகித்தல் சமாதானம் நூல் சமாளம் சொல்லணும் பிரமாணம் எடுத்து காட்டணும் அது மனசுக்கு வேகமாக போயிட்டு இருக்கு போகும்போது பிரமாணம்லாம் போடுவேன் எந்தெந்த காரணத்தினாலே இன்னார்கள் கட்டிருக்கிறார்கள் மன அடக்கம் இல்லாதனால என்னென்ன காரணத்தினால அடங்கினவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் முக்கியம் அடைஞ்சிருக்காங்க என்ன சமாளம் பண்ணணும் நூல் பிரமாணம் போடணும் இத்தனைக்கும் ஸ்ரத்தே வேணும் நம்பிக்கை விசுவாசம் இருந்தால் முடியும் அப்படி இல்லைன்னு முடியாது இது ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பாட்டு சொல்லிட்டு போறாரு திதிச்சைக்கு ஒரு பாட்டு சொல்றாரு அவரு பிறந்த எத்துயர் எழுதினாலும் ஏங்கியே அழுதிடாமல் அத்துயர் நீங்குபாயும் அற்பமும் செய்திடாமல் புத்தியின் தைரியத்தால் பொருந்திய துயரையெல்லாம் மெத்தவும் சைக்கும் தன்மை மேன்மை செய்தீயாகும் அது அவை புரிந்து வந்தது அப்படி இருக்கணுமா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கட்டணம் போவது மகிழ்ச்சியா பணப்படாதுதான் வர ஏத்துக்கணுமா அது வந்தவங்க மேல்புரி உள்ளவங்களும் அவங்க தான் அப்படி எது வந்தாலும் சரி பேசாமல் அது அந்த சைப்பத்தினா அவை புரிந்து ஞானிக்குதான் மேல் உதவி காரணம் தான் மற்றவங்க வராது நான்காவது காரணம் கூட பாய் தான் வந்திருக்கும் இல்லை காவத்தான் வந்திருக்கும் விவகாரம் இருக்கிறதுனால அபியாசங்களுக்கு கூட வராது ஆனாலும் ஒரு காவாச வரணும் வந்தால்தான் கட்டுப்படும் அதுக்காக இன்னும் கட்டுப்படாது மனம் கட்டுப்படாத உள்முக நாட்டம் ஏற்படும் உள்முக நாட்டம் ஏற்படாத ஆண்டகாலத்துல இருந்து பண்ணம் பண்ணணும் இல்லைன்னா வேற வழியே கிடையாது அதனால சாதனங்கள் சம்பத்தில சகித்தல் சிரது எல்லாருக்கும் ஒவ்வொன்றும் ஒரு பாட்டு சொல்றாரு அது வரைந்தே எல்லாருக்கும் வந்துடுறதில்லை மேல்பூமிகாரங்கள் தான் வரும் அவல்பூல்ற கீழ்பூமிகாரங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு கருத்து ஆக முயற்சி செய்து ஒரு காபாசியா சம்பாதிக்கணுங்கிறது சொல்ற சிறப்பு பொருளை தானே சித்தம் சிந்திக்குமாறு சரதமா வைக்க மேலோர் பரமசர் குருநூலன்பு சமாதி சொல் பொருள் இராமே சமாதான சிரத்தைகள் இலக்கணம் சொல்றார் அதன் சித்தம் விடயங்களில் இன்றும் தகையப்பட்ட சித்தமானது திருமண பொருளைத்தானே பிறோரிடத்தில் கேட்ட ஞான சாத்திரார்த்தங்களையே சிந்திக்குமாறு அனுபவத்திற்கு வர சிந்திக்கும்படி சாதனமா சாதமா சரதமாக வைக்கும் இத்தை உள்ளபடி வைக்கும் இதனை சமாதானம் என்பர் மேலோர் சமாதானம் என்று சொல்லுவர் பெரியோர் அதனால சிரமம் செய்யும் போது அது நல்லா கேட்டதை மனதில் தாரணம் பண்ணிட்டு வச்சா அந்த வாசனைகள் எழும்போது சமணம் சொல்லலாம் பரமசர் கு குரு நூல் அன்பு பற்றலே உத்கிருஷ்டமான ஞானாச்சாரியராலும் ஞான சாஸ்திரங்களாலும் உத்தேசிக்கப்பட்ட வாக்கியங்களில் இவை சத்தியமாம் என்று விசுவாசம் வைத்தலே சிரத்தையாகும் அதான் சிறந்த விசுவாச நம்பிக்கை இருக்கணும் என்னவா படிக்கிறோம் சொற்பொருள் இது ஆம் மொழி பொருள் இவையாம் இவையே ஆம் என்ற சம சமாதி சாதன முடையவனே அதிகாரி என்று சாத்திரங்களில் ஆங்காங்கு எடுத்து வர்ணை திருத்தலால் வரமிகு சமாதி என்றும் என்றும் உடையத்திலும் மனத்தை ஒரு விட்சேபம் அடையாமல் என்னும் பொருள் தோன்ற திருண பொருளைத்தானே என்றும் கூறினார் அந்த விஷயங்களும் போறதுல சமானம் கரு சாச வரணும் மன திரும்பும் அதுக்கு சிரத்தே வேணும் சாஸ்திரங்கள்லையும் உருவாக்கிலும் சிரத்தே வேணும் அவங்களுக்கு என்ன வேலை சொல்லுவாங்க நாம பொழுதுபோக்கா படித்தோம் இதெல்லாம் முடியணுமா ஆகவே அது மனம் போன போகட்டுமே அப்படின்னாக்கா அது சமாதானமோ சிறத்தையோ ஆக கடைசியில் அஞ்ஞானிதான் இந்த காலத்துக்கு குடும்பலாம் அப்படித்தான் சொல்றாங்களாம் தியானமா எல்லாருமே தட்சணம் கொடுத்துருங்க மனம் தோணு போக்கல போகட்டும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சு உட்காந்துக்கிட்டு கண்ணத்தை இறந்துக்கோங்க அவ்வளோதான் அப்படியே சாட்சியா இருந்தோன்னு சொல்லி போடுறாங்களா சாட்சிங்கிறது என்னன்னு தெரியாது சாட்சி பவானம் வந்துட்டாக்கியானம் வந்துடுமே அப்படின்னு சொல்லிட்டு அது தச்சனாடி போயிடுவாங்க எவ்வளோ அது வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து பாப்பா மனராஜ்யம் வருதா சரி தியான தியானம் அதே பிரபலமா சொல்லிட்டே இருப்பான் ஏதாவது இந்த காலத்தில் நடக்கிற தியான வழிபாடாக தான் தியானத்து இலக்கணம் தான் அப்படி கூட குருமாவே நிறைய பேருக்கிட்டாங்க தியானம் என்ன என்ன இருக்கான் எப்படின்னா உக்காந்துக்கலாம் அதிகாரம் எப்படி உக்காந்துக்கலாமா ஆசனம் முக்கியம் அதுல மனம் எப்படியா போட்டு போகட்டும் விட்டு சாட்சியா இருக்கு ம் என்ன எப்படி சாட்சி நிற்குமா மனராஜிக்கு பார்க்க அளவுக்கு அந்த சாட்சி பானம் வந்துருமா சீக்கிரம் சிந்தனை கிடையாது சாட்சியா சரி சாட்சியா இருக்கேன்னு சொல்லி மனராஜி பண்ணிட்டே இருக்கான் இந்த மாதிரி இந்த காலத்துக்கு அது பொருத்தமா போகுது எனக்குள்ளே சௌரியமா நான் தியானம் விளம்பரம் பண்றாங்க அப்புறம் அதுல தியானத்துல தெரியுதுங்கிறாங்க ஏன் தெரியாது மரராஜ்ஜம் தெரியாம இருக்கும் தெரியா கல் கல் எடுத்து மரராஜ்யா ஆனா தெரியுது அப்படியே பாருங்களா அப்படின்னு சொல்றாங்க அது தன்னுடைய தியான வெளிப்படுத்துறாங்க அது அப்புறம் போக போக ஒரு மணி தியானம் பண்ணுவாங்க மொடராஜ் பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான் மொழாஜி பண்ணறதுக்கு தடையா இருக்குற தியானமும் அவங்களால செய்ய முடியுமா முடியாது ஒத்து போறது இல்லைன்னு ஒத்துக்கிறதுல சொல்ல பண்றேன் விதி விசுவாசம் சிறுதி அடம் என நாலு கருவிகளை குறித்து நிறுத்தணும் சொல்லப்பட்டிருக்க நம்ம தியானம் அவங்களால செய்யவும் முடியாது அதை நம்ம சொல்லவும் தேவையில்லை அப்படிங்கிற விட்டு வேண்டியதுதான் உலகில் இந்த நான்கும் அடைந்தவர் கறிவுண்டாகும் நூதன விவேகி உள்ளம் நுழையாது நுழையுமாயில் பூதஜன் மங்கள் கோடி புனித நாம் உருடனாமே பரவலா பாட்டு சாதனங்களின் பயனை விதிமுகத்தானும் எதிர்மறைமுகத்தானும் வளர்த்துகின்றார் ஒன்றைதல் மண்வெட்டுதல் முதலிய காரியங்களுள் ஒரு காரியத்தை செய்து முடிக்க வல்லோர் உலகில் இல்லை உலகின் கண் ஒருவரும் இல்லை என்பது நிச்சயம் அதனால் இந்த நான்கும் அடைந்தவர்க்கு ஆகியால் விவேகம் விராகம் சமஸ்திர சம்பத்தி மூட்புத்வம் என்னும் இந்நான்கு சாதனங்களையும் அவதி பரிந்தம் பெற்றோருக்கு அறிவுண்டாகும் பிரம்மாண்ட வைக்க ஞானம் பிரதிபந்தம் இன்றி சம்சய விரிதங்கள் இன்றி உண்டாம் இதுதான் கிரமம் இதுல அவதிப்பரிந்தம் நாளிலேயும் அவதி பரிந்தம் கணக்கு விவேகம் தான் பிரதானம் வைராஜ்யம் சம சம்பத்தில குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல வேதாந்து விவேகம் தான் பிரதானம் அது பிரதானமாக இருக்கணும் ஆனால் இது இல்லைன்னா முடியாது எதுவா பாதி பரவாயில்லை அப்படிங்கறதே அவர் காட்ட ஞானம் ஒன்றே பிரதானம் அவதிப்படைந்த ஞானம் தான் இருக்கணும் தக்க தேகான்ம பாவம் போல பரமும் தானும் தன்மை ஞானத்திற்கும் அவர் என்ன அப்புறம் வைராக்கியம் சிவன் சம்பத்தி கொஞ்சம் வைராக்கியம் தீரமா இருந்து கிடையாது மீண்டும் உண்டு அங்கே உபயோகம் விஜயம் அடையலாம் என்ற விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு அதனால இந்த அவதி பரியந்தம் என்பதை கொஞ்சம் திருத்தம் பண்ணிக்கலாம் பெற்றோர்க்கே அறிவுண்டாகும் பிரம்மாண்ட வைக்கிய ஞானம் பிரதிபந்தம் இன்றி உண்டாம் நூதன விவேக உள்ளம் விளையாது புதிய விவேகின் உள்ளமானது ஞான வழியில் செல்லாது நுழைமாக செல்லுமானால் அவன் புத ஜன்மங்கள் கூடி கீழ்போன அனந்த ஜனங்களில் புனிதன் ஆடன் ஆம் நிஷ்காம கர்மங்களை ஆற்றித்து வந்ததால் அந்த கண்ண சுத்தியை உடையவனான புடன் ஆகும் என்னும் என்னும் பெரும் அவைகளில் ஒன்று குறையினும் ஞானம் பழியாது என்பதை விளக்கு நின்றது சட்சகாசத்தால் வெகுகாலம் தொடுத்து சாதனங்களை ஆட்சித்து வாராமையால் தீவிர வைராகிய சாதனங்கள் இன்றி ஜென்மாந்திர புண்ணிய புண்ணியத்தால் உண்டான மந்த ஜின்னியாசியினால் குரு அடைந்து ஞானம் கேட்கும் புதியால் உபதேசிப்பினும் அவன் உள்ளவானது அவ் உபதேச வழியில் சென்று பிரம்மாண்ட வைத்திய ஞானத்தை பிரதிபந்தமின்றி அடைய மாட்டாது என்பார் உள்ளம் நுழையாது என்றார் இந்த நான்கும் அடைந்தவருக்கு அறிவுண்டாகும் முதலம் நுழையாது என்பதற்கு உதாரணம் பதிவித உண்மையில சொல்றார் சில பேர்கள் ஏதோ ஒரு காரணத்தினால குரு அடைந்து சேவை பண்ணி சிறுவனம் பண்ணலாம் ஞானம் உண்டாக ஏன் அப்படின்னு சொன்னா சாதனங்கள் ஒரு காதாசா வந்திருக்கணும் மந்த அதிகாரி வந்திருந்தா பிடிக்கும் அதனால்தான் சிறுவனத்தில வித்ய படிப்பூட படி மாறி படிச்சிடலாம் படிச்ச பிற கூட அவர்களுக்கு ஞானத்தில் மனசு போறதே இல்ல விசாரம் பண்றதே இல்ல லவீகாரத்தையும் மந்தாதிகாரி இருந்தாக்க மேற்கொண்டு ஞானம் சம்பாதிக்கலாம்களும் தீவிரம் இருக்கும் வழிய உலக போல நாட்டம் இருக்காது அதுக்கடுத்து திருப்தி அடைவாங்க அது இப்போ நிறைய பேர் பார்க்கலாம் இந்த மாதிரி சில பேர்கள் தான் கத திருப்தித்து ஒரு மந்தம் காதி திட்டம் வந்துருந்தாரு அதிவீத உண்மையில ஒரு பாட்டு மேலாம் சதுட்ட சாதனங்கள் மேவி நிறைந்தவர்க்கு மேலா பரமன் மான் நுழுவாய் விளங்கி உரைத்தும் விளங்காது மேலாம் சாதனங்கள் வர வேண்டும் சாது சங்கம் சொல்லிருக்கார் மேலாம் சதுட்ட சாதனங்கள் மேவி நிறைந்த பேருக்கு உரைக்கும் வெறும் பொருந்திய அந்த சாணசட்டின் சொல்லக்கூடிய ஞான சாதனங்கள் நான்கையும் ஐபுரிந்த உங்கள் சொல்வார்கள் ஆனால் மேலாம் அது நாம் என திடமாய் விளங்கும் உறவு பமம் எதுவோ அது நாம் நானே பரமம் என்று விளங்கும் அப்ப இல்லாதாருக்கு இல்லாதவருக்கு அப்படி சாதனங்கள் போனமா இல்லாதவர்களுக்கு மேலாம் பரமன் முன் நோக்கத்தில் அதிபதியா இருக்கிற சிவருமானே வந்து மான்மழுவாய் விளங்கி உரைத்தும் அவர் சிவர்மானா காட்சி கொடுத்து உத்தேசம் செய்தாலும் கூட விளங்காது மேலாம் சாதனங்கள் வர மேவ வேண்டும் சாவு சங்கம் இப்படி சாதனங்கள் வரணும்னா சாவாசம் இருக்கணும் என்பது சொல்ற தீயக்குறு போகத்தாசை தீர்ந்து புந்தி தெளிந்த உனை போல்வார்க்கே திகழத் தோண்ட இந்த உலக போகங்கள்ல மயக்கம் நீங்கின விஷயம் புத்தி யாருக்கு இருக்கோ அவர்களுக்கு தான் இதெல்லாம் ஒழுங்கு ஒரே ஒரே உனக்கே விளங்கும் என்று ஏற்கனவே சோதிக்கும் பாட்டில் வருது ஆகவே இந்த சாதனங்கள் இருந்தால்தான் குரு உபதேசம் படிச்சம் ஏற்படும் படிச்சு வராது அங்க வாங்கும் சக்தி இருக்கும் இங்க வாங்கும் ஆனால் வித்தை என்ற முறையிலே படிச்சிருக்கலாம் அனுபவம் முறையில அது யாராது சாதனங்கள் வேண்டும் அதிகாரித்தன்மை தீவிரமா இந்த நிறுவனத்தில் அடையணும்னா தீர்தரமா இருக்கணும் இன்னொரு மந்தம் காத்திட்டமாக இருக்கணும் அது பின்னாலும் சொல்ல போறார் ஆகவே சாதனங்களை சம்பாதிக்கணும் இவன் அதிகாரியானோ இந்திரங்களாலும் புவனதீவங்களாலும் பூத பௌதிகங்களாலும் தவணம் படிந்துட பதறிவனம் பன்னது பாட்டு தீவிரமான வைராகியாதி சாதனந்திரம் அதிகாரியின் செய்கியை கூறுகின்றார் சாதனந்திரம்னா சாதனங்கள் அந்த பிறகு அர்த்தம் அப்படி செய்தி எப்படி இருக்கு என்பதை இந்த பாட்டில் விளக்கிறார் என்பத பொருள் இவன் அதிகாரி ஆனோன் இச்சாதன சதுட்டைய சம்பளனே இந்நூல் கேட்டற்குரிய அதிகாரியாம் தெய்வங்களினாலும் பௌதிகங்களாலும் தவணம் மூன்று அடைந்து உழவாலும் தாபத்திரியம் என்னும் அக்னியை அடைந்து வெயில் சகித்திடா புடுப்போல் வெயிலின் தாபத்தை தைக்க மாட்டாத பொழுவை போல வெம்பி வாடி பவமரும் தாபம் ஒடிதற்கு ஏதுவாகவும் சுவாம தீர்த்தத்தின் கண்ணே மீறுக பதிலனான் விரைந்தனன் என்றவாறு அதிகாரி லட்சணம் சொல்லியாச்சு அப்படிப்பட்ட அதிகாரி ஆன பிறகு மனோபாவை இருக்கு நூல் ஆரம்பம் விளக்கம் பிராமணாதி ஆசிரமங்கள் உள்ள இவ்வாசிரமத்தின் இந்நூறுக்கு அதிகாரி என்னும் நேம் என்று ஆயினும் ஆயினும் விவேகாதி சாதன சம்பனே அதிகாரியாம் என்பது தோன்றியார் இது இந்நூலின் அந்தத்தில் விரித்து வரைக்கப்படும் இரண்டாம் வருடத்துல நூத்தி அறுபத்தி ஆறாம் பாட்ல இதை பற்றி விரித்து சொல்றார் அது அதாவது தூயர் யாரு அவரு பிராமணரா சன்னியாச அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கு அப்படி பிரச்சனை இல்லை அதுல விளக்கம் கொடுக்கிறார் அப்படி விசாரணத்து ஆதி புராணத்திலையும் படித்தோம் சன்னியாச அதிகாரம் அப்படின்னா சொல்றது உண்டு மற்றவர்கள் கிடையாது உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க சர்ச்சை எல்லாம் வந்து ஒரு முடிவு எல்லாருக்கும் கடைசியில் முடிவது சாதனங்கள் உள்ளவனுக்கு உண்டுதான் அப்படின்னு கருத்து இப்படி பல தரப்பட்ட கருத்துக்கள் இருக்கு தான் செய்யும் மனோபாவங்கள் எல்லாருக்கும் ஒரு மாதிரி கிடையாது சாஸ்திர சமதம் என்னன்னா அதிகாரி உடையவனுக்கு ஞானம் உரிமை உண்டு அர்த்தம் சன்னியாசத்துக்கு தான் வித்தியாசம் சன்னியாசம் உள்ளது அப்படிங்கிறது அது ஒரு பட்சம் ஒரு பட்சம் அதுல கூட ஞானம் ஆனா கட்சியில முடிந்த நிலைய என்னன்னா ஆய் சங்கரர் எப்போது அப்ப சொல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அது அதிகாரத்தன்மை அதனால கட்சி முறையில் அப்படிதான் வச்சிருக்காங்க அதிகாரத்தன்மை சாதனங்கள் அது மனதின் பரவாமல் தன்மை காட்டும் ஓடம்னா தாய்வழி வண்ணத்தில் எண்ணிக்க வேண்டிய அதனால அது லௌகிய விஷயங்களும் சரி ஞான மார்க்கத்துக்கு அதிகாரத்தன்மை தான் மனோபாவம் தான் அப்படிங்கறது பின்னாலும் பிரசங்கம் வியாதி பசி முதலாளர்களால் உண்டாகும் துக்கம் அத்தியாத்மீக துக்கம் சேகரித்து பற்றியது ஆக்கத பிரேத கிரகாதிகளான சீத வாத ஆதவங்கள் ஆதவன உஷ்ணம் உண்டாகும் துக்கம் அதிதெய்வ துக்கம் சோர வியாக்கர சர்பாதிகளால் உண்டாகும் துக்கம் அதிபத துக்கம் துக்கங்கள் இவ் அதிகாரி மனிதன் மத்தியவன் உத்தமன் என்னும் மேலான உத்தமோத்தமன் ஆதரவால் வெயில் சவுத்திடா புழுப்போல் வெம்பி என்றார் சாஸ்திரங்கள்ல உத்தமாத்தமா அதிகாரிதான் பேசுறது அவங்க சொல்லப்பட்ட மத்திய கீழ் பட்ட மூ அதிகாரிகள் பொருந்தும் அதனால் இங்கே புழுமத்தி ஆகும் வெயிலை தாரதமயமாக சகிக்கும் எருமை பறவைக்கு வெயில் தாங்கா பிராணிகள் நாலு எடுத்துக்கிட்டாங்க எருமை பறவைக்குஞ்சு நீர்பாம்பு புழு நாலு தாங்க ஆனா சிறிது இருந்தாலும் தாங்க கொஞ்சம் தாங்க பாம்பு வழி வந்தாங்க எரிமை நீதி அதிகமா தாங்கும் ஆனா இந்த எருமாடுவோம் கிடையாது அது தண்ணி வந்து ஒண்ணு ஓடி போயிடும் சேர்ல இருக்காது சந்தோஷம் சங்கம் விவேகாதி நான்கு சாதனங்களையும் ஏது மாத்திரமாக உடையவன் மந்தன் சுர்வ பர்ந்தம் உடையவன் மத்திவன் காரிய பர்ந்தம் உடையவன் உத்தமன் அவதி பரிந்த உடைய இதனை அத்வைத போத காண்க ஆன்ம அஞானத்தினால் உண்டாகிய துக்கம் ஆன்மயானத்தினாலேயே நிவர்த்தி ஆவதால் ஞான தீர்த்தன் என்றும் அத்தியந்த துக்க நிவர்த்தியும் பிரதிபந்த ரகிதமான ஆறுட ஞானத்தினால் தானே உண்டாகத்தக்கது ஆதலையும் படிந்துள்ள என்றும் கூறினார் பதவி நான் என்றது நமக்கு எதனால் வந்தது எதனால் நிவர்த்தியாம் இதன் நிவர்த்தி உபாயத்தை உபதேசிக்க வல்ல பெரியோர் யாவர் அவர் எங்குள்ள அவரை எவ்வாறு அடைவோம் என்று அடிக்கடி விசாரிப்பது என்கிறேன் பல கலைகளை கற்ற உணர்ந்து ஒருந்த பிறகு ஒரு சிறிது அலம்பெறவா திருப்தியானது இல்லாத அருள் உறும் குருவரன் இருந்திடம் அந்த திருப்தியை நோக்கி அருள் செய்யக்கூடிய குருவர் இருக்கிறவ யார் எந்த இடம் என்று அறிய என்று எழும் என்று அவன் அடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கேன் ஆனாலும் இந்த துக்க எங்கிறது அதிகாரிகள் லட்சணம் அப்படி அதிகாரிகள் அதிகாரிகள் கொஞ்சம் அதிகமாகவே பொருக்கக்கூடிய ஒரு தான் மந்தன் அதை விட கம்மியா பொறுக்கிறவன் மத்தியமன் இன்னும் குறைவாக அதை விட ரொம்ப பொறுக்க முடியாத அவங்க இருக்கானே புதுப்போல் விரும்பினார் அவனுக்கு துக்கம் இல்லை தீவிரமாக முடிச்சு பண்றான் அதனால அதிகாரிகள் மூன்று விதமாக நாலு சொல்லப்பட்டு அவங்க ஏது சொல்லவும் காணி அவங்க சொல்லக்கூடிய நான்குல நாலு அதிகாரி பிரிச்சிருக்காங்க பரிணாமம் எல்லார செஞ்ச அபியாச பலத்தினால சிகிச்சை நாளா பிரிச்சிருக்காங்க அதனால இது ஞானமாக அதை பத்தி தான் சொல்றது ஞானத்துக்கு தகுதியில்ல பத்தி பேச்சு இல்லை என்பது மக்கள் அர்த்த வேடனை காணவர் வளையற்பட்டு கைதப்பியோடு மாண்போல் போனவன் போகாத வண்ணம் சென்று குருவை கண்டு நன்றாக வணங்கினே அவர் அருகே தீவிர ஜின்யாசின் அனுங்குறம் அதிகாரியன் சொல்கிறார் தீவிர ஜின்யாசி ஆகிய உத்தமொத்தம் அதிகாரி அவருடைய நிலை எப்படி இருக்குன்னு சொல்றான் மனை அர்த்தள் ஒன்றில் தாரம் புத்தகம் எடநாத்திரைய முறையில் என்றும் வலையில் உடைய வலையில் அகப்பட்டு கைதட்டி ஓடுமான் போல் வலையை கிடித்துக் கொண்டு அவர்கள் கையில் அகப்படாமல் ஓடானோல அப்படின் ஒல போட்டாச்சு மாட்டுக்கிச்சு அப்புறம் அவங்களை போய் தப்பிச்சு போயிருவான் அப்படி போல போனவன் துறந்து சர்க்குருவை தேடி போன அதிகாரியானவன் இந்த அதிகாரி அப்படித்தான் ஏதோ காலத்தினால குடும்பத்தில் ஈடுபட வேண்டிய அமைஞ்சு வந்தவன்னா போயிருவான் அப்படிங்கிறது கையோடைய போகாத வண்ணன் வெறும் கையோட போகாதபடி சென்று கரதலத்தில் பத்திர புஷ்ப பலாதிகளை கொண்டு சென்று ஞானதற்குரிய கண்டு ஞானாச்சாரியரை தரிசித்து நன்றாக வணங்கினான் அவர்களுக்கு சந்தோஷம் உண்டாக பத்திர புஷ்பாதிகளால் திருவடியில் அர்ச்சித்து பன்முறை வளம் வந்து படிந்தவாறு அதாவது பெரியவங்களை பார்க்க போனா அதை கொண்டு போவாங்க கையடையா மொட்ட மூட்டையா இல்ல கையடை கை அழகு பெரியர்கள் அப்புறமாதிரி கோவில் குழந்தைகள் நீலாள்கள் இப்படிப்பட்டவர்களாக போகும்போது எதாவது கொண்டு போகணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் இது பண்பாடு இல்லைன்னு அர்த்தம் விஷயம் தெரியாதவங்க பாட மக்கள் தான் அர்த்தம் விஜயந்திரும் போகணும்னு அர்த்தம் அதுதான் காட்டுறது போனோம் எயும் கையோடையே போகாத வண்ணம் அப்படின்னா வென்று கேட்டு போகக்கூடாது அது மாதிரியான கோவில்கள்லாம் வெறும் கூட போகப்படாது பழங்குடம் வாங்கிட்டு போகலாம் ஒன்றும் இல்லை காசாக விழுந்து போட்டு வந்துடுவேன் தான் ஒண்ணும் இல்லாம போட்டி போட்டு வாங்கலாம